தமிழிசை சங்கம் சென்னை சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப் பேரறிஞர் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனம் உகந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியினை போதுவார் சீனிவாசன் அவர்கள் மகன் எஸ் விஜயகுமார் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை சிறப்பிப்பார்கள் இது ஒப்பது கண்டறியேன் வகிப்போடு துடக்கி முடக்கீட நஞ்சாகி வந்து என்னை அறிவதனே நனுகாம துரந்து கறந்து விடீர் அஞ்சேறும் எண்ணீர் அதிக கெடித விரத்தான துறையம் La la la. La la la. La la la. La la. Ah, ah, ah. அதிகை கடித விரட்டான துறை அம்மானே தல்லம்பூடுதூபம் மறந்தறியேன் செல்லம்பூடுதூபம் மறந்தறியேன் தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன் தல்லம்பூடுதூபம் மறந்தறியேன் தமிழோடு இசைபாடல் மறந்தறிய vandavige nalal deengilum nei varandariye nalal deengilum nei varandariye un naamum ennaave varandariye ulangaadalai padikkondu ulavai paakkara devi terunai alande nadiye adigey ke कदाग्यालेन्दे काडिए ிருக்கிறோம் அதிலிருந்து நான் இன்னும் நாம் விடுபடவில்லை இதற்கு முன்னே ஒரு தடவை திருநாவுக்கரசரை பற்றி நான் இங்கே உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன் எத்தனை தடவை நினைவூட்டினாலும் அது தப்பு ஒன்றும் இல்லை இல்லவா சமீபத்தில் ஒரு சாமியாரனுடைய அறவுரை புத்தகம் படித்தேன் அதில் அவர் எழுகிறார் பகல் பூரா உணவுக்காகவே நான் செலவிடுகிறேன் சாமியார் ஆஹ் உணவை பத்தியே எனக்கு கவலை காலில் ஏபியோ குடிச்சோமா குடிச்சோமா இல்லையாங்கிறத பத்தி கவலை இல்லை பஞ்சாட்டம் சொன்னமா இல்லையான்னு கவலை இல்லை இல்லையா எட்டு மணி ஆனா ஒன்பது இட்லி கிடைக்குமா தோசை கிடைக்குமா பொங்கல் கிடைக்குமா பூரி கிடைக்குமா பன்னெண்டு மணி ஒரு மணி சாப்பாடு கிடைக்குமா ரசம் கிடைக்குமா சாம்பார் கிடைக்குமா நாலு மணி ஆனால் ஏதாவது டிஃபன் கிடைக்குமா அது வெறும் காப்பீட்டு எட்டு மணியான சாப்பாடு கிடைக்குமா பலாரம் கிடைக்குமா ஏழு ஒன்று வருகிறது அதுல நான் தூங்கி விடுகிறேன் ஆக பகல்பூரா சோற்றை பத்தியே கவலை இரவில் தூங்கி விடுகிறேன் அப்படின்னு எழுதுறார் இந்த சாமியார் ஆஹ் இதுதான் மனிதனுடைய இயல்பாக போகிவிடுகிறது நேற்று சாப்பிட்ட இட்லியை தானே என்னைக்கும் சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை நேற்று சாப்பிட்ட ரசம் சா சாதம் சாம்பார் சாதம் தானே சாப்பிட்டோம்னு நம்ம நினைக்கிறது இல்லை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் இது ஒரு பெரியவர் சொன்னார் மதம் மலம் மலம்பிழைக்கும் சோறு அருந்த வைத்தாய் மலம் பிழைக்கும் சோறு அருந்த வைத்தாய் வயதுக்குள்ள போயிட்டு வெளியே வரும்போது அதுக்கு மலம் பேர் கண்ணிலிருந்து வருவதற்கு பீழை என்று பேர் காதிலிருந்து வருவதற்கு குறும்பை என்று பெயர் மூக்கிலிருந்து வருவதற்கு செடி என்று பெயர் ஆசன வாயிலிருந்து வருவதற்கு மலம் என்று பெயர் ஆண்குறியிலிருந்து வருவதற்கு பேர் முத்தரம் அல்லது சிறுநீர் என்று பேர் சிறுநீர் என்பது தண்ணி பெருநீர் என்பதுதான் கரு உற்பத்தி இல்லையா அந்த ஒரு இடத்துலயே ரெண்டும் வருது கரு உற்பத்தியும் சலமும் அங்கதான் அல்லவா ஆமாம் அப்படித்தான் கடவுள் அமைச்சிருக்கேன் அன்னையிலேருந்து இன்னையே வரல அப்படித்தான் அமைச்சிருக்கேன் இந்த அமைப்புல எந்த மாறுதலும் செய்யல அவன் இல்லையா பரமகருணா மூர்த்தி அவனுக்கு நாம நன்றி செலுத்தணும் அப்படி ஆனால நாம எத்தனை தடவை நாம எண்ணி பார்த்தோமே ஆனாலும் அதுல தவறொன்றும் இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருத்தொண்ட தொகையில அப்பர் சுவாமிய வருகிற பகுதியை நான் உங்களுக்கு நினைவூட்டி கொண்டிருக்கிறேன் திரும்ப திரும்ப இதைத்தானே சொல்றது வந்து எண்ணி விடாதீர்கள் திரும்ப திரும்பத்தைத்தான் நான் மனைவியை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா இருபது வயசு இருபத்தோரு வயசுல கல்யாணம் ஆன மனைவியைத்தான் நாம் அன்னைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எண்பது வயசு வரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் போடணுன்னு நம்ம சொல்லில்லையே சொல்லவும் கூடாது சொல்லவா ஆமா இதுதான் மனித இயல் ாலே போன வாரமும் உங்களுக்கு அப்பர் சுவாமியைத்தான் நினைவு ஊட்டினி நான் நினைவூட்டுறது போல வேறொருத்தர் நினைவூட்டி விடுவாங்கன்னு நீங்க எண்ணாதீங்க முடியாதுன்னு என்னுடைய அபிப்பிராயம் இது தற்போதத்தில் சொல்றாருவர் இந்த தற்பெருமை இவருக்கு தேவைதானா அப்படின்னு நீங்க எண்ணி விடாதீர்கள் இல்லையா ஆம் எத்தனையோ சொற்பொழிவுகள் கேக்கிறேன் அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு தொடர்ச்சி கிடைக்கிறது இல்லை அதனால சொற்பொழிவாளர்களை நான் தவறு சொல்லுகிறேன் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள் அவர்கள் என்ன அதை இல்லையா நான் எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் எப்படி இந்த மாதம் நான் என்ன சொல்ல இருக்கிறேன் நினைவூட்ட இருக்கிறேன் அப்பர் அப்பர் என்ற பெயர் சுந்தரம் சரியான சமுதரை கூப்பிட்ட அப்பரேன்னு சொன்னார் இல்லையா அவங்க அப்பா அம்மா அவருக்கு வச்ச பேர் மறுள் நீக்கியார் நாவுக்கரசர் என்ற பெயர் ஆண்டவன் கொடுத்தது அல்லவா அது உங்களுக்கு நினைவில் இருக்கும் தாண்டக என்று அவருக்கு ஒரு பேர் உண்டு திருத்தாண்டகம் என்று தொண்ணூத்தி ஒன்பது பதிகம் பாடியிருக்கார் சுவாமி கிட்டத்தட்ட ஆயிரம் பாடல்களுக்கு மேல இன்னைக்கு நூறு பாட்டு இருநூறு பாட்டு கிண்ணஸ் புத்தத்தில் இடம் பெடுகிறோம் அது இன்னைக்கு இருந்து நாளைக்கு மறைந்து போடுகிற பாடல்கள் இல்லவா ஆமா இந்த பாடல்கள் பத்தி யாருக்கும் கவலை இல்லை சைவ சமயத்தில் இருக்கிறவங்களுக்கே கவலை இல்லை இன்னொருத்தனை பற்றி நம்ம சொல்லுவதற்கு இல்லையே இல்லையா ஆம் ஆக ஆயிரத்திலரை பாடலுக்கு மேல் அந்த தாண்டகம் என்ற பகுதி அவர் பாடியிருக்க இருக்கு அது நீ புத்தகத்திலும் இருக்கு காசட்டு வடிவத்திலையும் இருக்கு இல்லையா இங்க கேட்க முடியும் இன்னைக்கு ஆமாம் இந்த சீடு என்பது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்காது வருஷம் வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு மேலாது அஞ்சு வருஷத்துக்கு அப்படிங்கிறான் அது எப்படியோ கடவுள் சிவபெருமானுடைய திருவருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறு வடிவத்துல உங்களுடைய கிடைச்சி போச்சு இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து சிறியில வந்து இல்லையா சென்ற தலைமுறையுமே இப்ப இருக்கிற தலைமுறையும் செய்த புண்ணியம் அது என்று நான் எண்ணுகிறேன் இந்த தாண்டகம் என்பது திருஞான்ச முதலும் பாடல பாடல இந்த தாண்டகம் என்பது செய்யுள்ள இலக்கணம் வடமொழியில சியாமளா தண்டகம் அப்படின்னு இருக்குதான் தண்டகம்னு இருக்கு அந்த தண்டக தண்டகம் என்றத சொல்லுடைய விரிவுதான் இந்த தாண்டகம் அப்படின்னு எழுதி இருக்கிறார்கள் அது தவறுன்னு எழுதுகிறாரு ஆசா ஞான சம்பந்தம் பெரிய ஆராய்ச்சியாளராச்சே அவங்க அப்பாவும் பெரிய ஆராய்ச்சியாளர் இவரும் பெரிய ஆராய்ச்சியாளர் ஆமா அவரை உங்களுக்கு தெரியாது ஆமு சரவண மொதலியார் என்று பேர் திருச்சியில் இருந்தாங்க சைவத்தில் மிகுந்த ஏழுபாடுகளுடையவங்க பெரிய புராணத்தை கரைத்து குடித்தவர் திருவிளையாட புராணத்தை கரைத்து குடித்தவர் கந்த கரைத்து குடித்தவர் அந்த ஆமு சரவண முதவியார் அவருடைய பையன்தான் ஆசா ஞான சம்பந்தம் சமீபத்தில் கூட பெரிய புராணம் ஒரு ஆய்வு என்று ஒரு புத்தகம் அவரை எழுதியிருக்கிறாரு எனக்கு கிடைச்சிருக்கிறது படிச்சு உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் போன்ற ஏழை ஏழைகள் போன்ற அறிவிலிகள் புரிஞ்சுக்குமாறு அவர் அல்லவா இப்ப கர்நாடிக மியூசிக் வச்சா எத்தனை பேர் போட்டு ஓடு இல்லையா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படி நல்ல வேலையா நம்ம தேவாரம் ஓடி போச்சு வெளியிட்ட போது அஞ்சு ஆறு செட்டு அதுக்கு மேலே ஒரு செட்டு ஒன்பதாயிரம் ரூபாய் இல்லையா நூற்றி அறுபது கேசட் நூற்றி அறுபது தமிழ் மக்கள் தமிழை மறக்கவில்லை என்பதுதான் சொல்ட் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் ஆக அவர் எழுதுகிறாரு தண்டகம் என்பது தாண்டகம் என்பது அதிலிருந்து வந்தது என்பதை அவர் ஆசா ஞான சம்பந்தம் ஒத்துக்கொள்ளல என்றுதான் நான் நினைக்கிறேன் இது புதுசாக நாவுக்கரசர் உண்டு பண்ண ஒரு சரக்கு என்று அவர் எழுதுகிறார் அதுல நாவுக்கரசர் என்ன பண்றார் இந்த தொண்ணூத்தி ஒன்பது பதிகம் ஆயிரம் பாட்டுக்கு மேல அந்த திருத்தாண்டகம் என்பது அதுதான் ஆறாம் திருமுறை இல்லையா ஆவுக்கரசர் என்ன பண்றார் சில பதிகங்களுக்கு பேர் கொடுக்குறார் இப்போ சில பேர் என்ன சொல்றாங்க இன்னைக்கு யாருக்கு அங்கே பாடுறா அப்படின்னு சொன்னா தர்மூரம் பாடுறார் அப்படின்னு சொன்னா தருமபுரம் ஞான பிரகாசம்னு ஒருத்தன் இருக்கான் அவனை கூட குறிப்பில் தருமரம் சொன்னோட சாமிநாதன் தான் அப்படின்னு செய்வத்தில் இருக்கிறது போல சில பதிகங்களுக்கு அவர் பேர் கொடுத்துட்டு போயிருக்கார் அந்த பேருக்கு ஏற்ப அந்த பதிகங்களும் இருக்கிறதை என்னுடைய சிற்றறிவே சொல்லுகிறது இல்லையா நான் இசைக்கு தான் நல்லா படித்தேன் தேவாரத்துக்கு தான் படித்தேன் இயலுக்கு என்னை படிக்க விடாமல் செய்து விட்டான் ஒரு மகா பாவி ஆமாம் என்னை படிக்க விடாமலே செய்து விட்டான் தமிழ் அந்த பாவி என்னை தமிழும் படிக்க விடாம விட்டான் வச்சிருந்தாங்க தருமபுரத்தில் பாடசாலை தருமபுரம் பாடசாலையில் இசை தமிழ் ஆங்கிலம் சமய பாடம் வச்சிருந்தாங்க ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது இன்னைக்கு நன்றாக பெரிய பூட்டு போட்டு பூட்டி விட்டார்கள் அந்த பாடசாலைய வருத்தோடு கண்ணீர் விட்டுக் கொண்டு சொல்றேன் அது நன்றாக நடக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நான் ஏழை என் கையில் கிடச்ச ஒரு லட்ச ரூபாய் அது கொடுத்தேன் அப்போ அவர் சொன்னார் நான் முப்பது லட்சம் ரூபாய் அதுக்கு ட்ரஸ்ட் பண்ணியிருக்கேன் இது என்னத்துக்குன்னார் அதோட இதையும் வச்சுக்கிட்ட கொடுத்த இன்னைக்கு மூடப்பட்டு விட்டதுன்னு கேள்விப்படுறேன் அந்த வாத்தியாரும் வேலையை விட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்படுறேன் சைவ சமயத்துக்கு இப்படி ஒரு துர்பாகியம் அது மீண்டும் நடைபெற வேண்டியது பரமேஸ்வரனுடைய கையில் இருக்கே தவிர மனிதன் கையிலே இல்லை நான் நேர அவரை சந்திக்கும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா அழுத்தம் திருத்தமா சொல்லிவிடுவேன் நீங்களும் தேவாரம் படித்த நீங்கள் தானே ஏன் இப்படி செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்கலாம்னு இருக்கேனும் அது என்னைக்கு வாய்க்குதோ கேட்டுப்படுவேன் நான் பயப்படவே மாட்டேன் எவனுக்கும் பயப்படாதாள இல்லையா அப்படி அவர் பெயர் கொடுக்கிறார் பெரிய திருத்தாண்டகம் துக்க திருத்தாண்டகம் ஏழை திருத்தாண்டகம் அடையாள திருத்தாண்டகம் போத்தி திருத்தாண்டகம் திருவடி திருத்தாண்டகம் காப்பு திருத்தாண்டகம் கஷேத்திர கோவை திருத்தாண்டகம் அடைவு திருத்தாண்டகம் பலவகை திருத்தாண்டகம் நிண்ட திருத்தாண்டகம் தனி திருத்தாண்டகம் வினாவிடை திருத்தாண்டகம் மறுமாத்த திருத்தாண்டகம் என்று பதினாலு பேரோடு இந்த பதினாலு பதியத்துக்கும் அப்படி பேர் கொடுத்திருக்கிறார்கள் இப்போ இந்த ஒரு மணி நேரத்தில் என்னால் இயந்திரவர்களையும் சொல்லுவேன் இந்த பெரிய திருத்தாண்டகம் என்பது சிதம்பரத்துக்கு பாடப்பட்டது அரியானை அந்த நரம் சிந்தையானை என்று தொடங்கும் பதியம் அவன் பெரிய கடவுள் சைவர்களுக்கு கோயில்னு சொன்னா எது சிதம்பரம் கோயில்னு சொன்னா எது ஸ்ரீரங்கம் திருப்பதி கூட இல்ல சீரங்கம் தான் இல்லையா ஆம் அந்த பெரிய கடவுளை பாடியத்துக்கு பெரியானை பெரியானை என்று சொல்லும் அதுல வருகிறது உங்களுக்கு தெரியும் அல்லதா அதை சொல்லி பார்ப்போம் சிந்தையானை அருமறையும் நகத்தானே அணுவை ஆக்கும் தெரியாத தத்துவனை தேவர்கள் மற்ற கரியானை நான்முகனை கணனை காற்றை கணிகடலை குலவரையை கலந்து நிந்த பெரிய yerum patta polyurane pesada naallella pirava naade na rena na la parare na na aa aa தேவாரம் மாத்திரம் தான் படிச்ச தேவாரம் அவர் பாடத்துக்கு சொல்லி கொடுத்தார் அந்த ராகம் எல்லாம் எங்க வாத்தியாருக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய நிலையில அவர் இல்லை அதுக்காக வேற ஒரு வாத்தியார்ட்ட படித்த அது போர் அண்ணாமலை இசைக்கல்லூரியில போய் படிச்சேன் அதை நான் பின்னார படித்து பார்க்கும் போது ராகம் பரிபூர்ணமாக இருக்கிறது நூத்தம்பது மார்க் இருக்கு ஆமா இந்த டெவலப்மெண்ட்டுக்காக சொல்லிட்டு இந்த கையில் வச்சு இப்படி இழுப்பான் பாத்திருக்கீங்களா ஒரு சங்கிலி இழுத்தான்னா சங்கிலி இப்படி நின்றுகிட்டே வரும் என்ன போல இருக்கிற வீங்கள் இவ்வளவு தூரம் இழுத்து விட்டுருவான் நல்ல திடமான சரீரம் உடையவன் இப்படி புல்லா இழுத்து விடுவான் இல்லையா ஆமா அந்த மாதிரி இசைல கொடுத்து பார்க்கும்போது எந்த தப்பும் இல்லை எந்த விதமான தப்பும் இல்லை மருமகன் வருவான்னு சொல்லி சமைச்சு வச்சா மருமகன் வரல மகனுக்கு போட்டா சாப்பிட்டான் ஐயையோ நம்ம பையனும் மருமகன் மாதிரி சாப்பிடறான்னு அந்த மாதிரி கதையாக எங்களுக்கு ஆதரவு இல்லாததுனால ஒதுக்கப்பட்டுவிட்டோம் என்பது உண்மை தவிர வேற எந்த குறைவானும் சமைச்ச சாப்பாட்டை மகனுக்கு போட்டாலும் நிப்பாம் செய்ய முடியும் இன்னைக்கு இசை வளர்ச்சி சொல்கிற இடம் போரா வேற ஒருவர் கையில மாட்டிக்கொண்டது எ அங்க இடம் இல்லை ஏதோ கருணையோடு அன்போடு சங்கம் தந்திருக்கிறார் செட்டி நாட்டவர்களுடைய இயற்கை அவங்க வீட்டுல ஓதுவார்கள் இருப்பாங்க பூசையும் போது பாடுவாங்க தேவாரத்தை படிப்பாங்க தேவாரத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள் செட்டி நாட்டவர்கள் அதனால கொடுத்தாங்க இல்லையா அவர்களுக்கு எழுமைக்கும் நான் கடப்பாடு உடையேன் பெரியான பெரும்பற்றானே அந்த நடராஜ பெருமான பேசாத நாள் நீ பிறவாத நாள் பிறவாத நாள் பிறவாத நாள் அப்படின்னு தடவை சொல்ற இந்த அறவுரையை பத்து தடவை சொல்லிட்டு போறார் பத்து தடவை சொல்லி நம்ம காதலியும் கருத்திலையும் ஏறல இல்லையா ஆம் ஏற்றிக்கொள்ள வேண்டும் ஆமா இல்லையா வடமொழி வேற ஒரு இனத்தவருக்கு புரியது தமிழ் மொழி நமக்கு உரியது தமிழ்ல சொல்றது நம்ம கேட்டுக்க வேண்டாமா அடுத்தது என்று ஒன்று எழுதியிருக்கிறார் என்ன பொருள் அப்படின்னு கேட்டா சிவன் வந்து புகுகின்ற இடம் இதுதான் எனக்கு கிடைத்த பொருள் பெரியவங்க நன்றாக தமிழை படித்தவர்கள் சமயத்தை படித்தவர்கள் வேறொரு பொருள் சொல்லக்கூடும் அதில் நான் பின்வாங்கி விடுவேன் ஏன் நான் தான் தமிழ் சரியாக படிக்கலன்னு சொல்லிட்டேனே அப்பவே ஒரு மகாபாவி என்னை படிக்க விடாமல் அடிச்சு சொன்னானே அல்லவா அதனால எனக்கு தெரிந்ததை சொல்லுகிறேன் ஏனைய ஊரில் இருக்கிற சிவனெல்லாம் சிவனுடைய திருவருள் எல்லாம் சிதம்பரத்திலே அத்தஜாம பூசையில அவ்வளவு தெய்வமும் அங்கே வருகிறதாக ஒரு ஐதீகம் அன்றும் இருக்கிறது இன்றும் இருக்கிறது அதனாலேயே தான் சிதம்பரத்திலே அர்த்த ஜாம பூசை தரிசனம் பண்ண போனால் ஏனைய சிவாலயங்களில் இருக்கிற திருவருள் அத்தனையும் அங்கே வந்து விடுவதுனாலே அந்த பூசைக்கு விசேஷம் கோட்டைக்கு போயிட்டா எல்லா மந்திரியும் இல்லையா தனியா ஒரு மந்திரி வீட்டுக்கு போக அவரைத்தான் பார்க்க முடியுமே தவிர வேற ஒரு மந்திரிய பார்க்க முடியாது அதே மாதிரி இப்பவும் இப்பவும் என்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அத்தஜாம பூஜைக்கு ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் நிக்கிறத பாக்குறேன் ஆமா ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் நிக்க ஊர்லயும் அத்தஜாமு சொன்னா ரெண்டு பேர் ஒருத்தங்கூட இருக்க மாட்டான் இந்த குருக்களும் தவிர வேற ஒட்டி இருக்க மாட்டான் அந்த ஊரில் மாத்திரம் பாக்கிய காலத்துக்கு வந்தானோ வல்லியோ அத்தஜாமத்துக்கு வரும் ஆமாம் அதோடு மாத்திரம் இல்லை அத்தஜாம பூசை இத்தனை பூசை நான் பார்த்தேன்னா இன்ன வேண்டுதலை எனக்கு நடைபெறும்னு ஒருத்தன் வேண்டிக் கொண்டால் அது நடைபெறுகிறது என்று சொல்லுவதையும் நான் பார்த்து இருக்கிறேன் சிதம்பரத்துக்கு பதினெட்டு வருஷம் ரெண்டு உற்சவம் இல்லையா அந்த ஊரில் எல்லா ஊரிலும் ஒரு உற்சவத்துக்கே திண்டாடுவோம் அந்த ஊரில் ரெண்டு உற்சவம் மார்கழியில் ஒரு உற்சவம் ஆனியில் ஒரு உற்சவம் ரெண்டு அஞ்சு தேர் ஓடும் ஆணியிலும்ஞ்சு தேர் ஓடும் மார்கடியும் அஞ்சு தேர் ஓடும் பிள்ளையாருக்கு ஒரு தேர் முருகனுக்கு ஒரு தேர் சிவனுக்கு ஒரு தேர் அம்பாளுக்கு ஒரு தேர் சண்டருக்கு ஒரு தேர் அன்னைக்கும் ஓடுது இன்னைக்கும் ஓடுது எப்படி முடியுது சம்பளம் கொடுத்து ஆள் வைக்கிறது இல்லை உள்ளூர்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஆமா நானே எத்தனையோ வருஷம் இந்த தேர் இழுத்திருக்கிறேன் இல்லையா ஆமாம் அப்படி இந்த மங்குல் மதி தவழும் என்று தொடங்கும் திருத்தாண்டகம் அதனை சொல்லுவதாக அமைந்திருக்கிறது என்பதுதான் நான் அறிந்த உண்மை அவனை இப்பொழுது பாடி காட்டுகிறேன் மதிதவரும் அடவீதி மயிலாப்பில் உள்ளார் மருதல் உள்ளார் பொங்கிற் கொடுமுடியார் குற்றாலத்தார் குளமூக்கில் தங்கும் இடமறியார் காலநாடார் தர்மபுரத்துள்ளார் தக்களூரார் பொங்கு வெள்ளி அணிந்து கூட சூட புலியூர் சித்தம்பலமே புக்கார்தானே தொடர and I வெயன் செய்யும் tolle valvinai valan nanil seyyum nilley manage chitumbala திருத்தாண்ட ஒரு காலத்தில் இவர் வந்து சைவ சமயத்தை விட்டு சமணமாக போயிட்டார் அல்லவா போயிருக்க வேண்டியதில்லை போயிருக்க வேண்டியதில்லை என்னமோ சுவாமி அந்த சமுதாயத்திலேயே என்ன இருக்கிறது பார்க்கலாம் என்று போயிருக்கிறார் நான் கூட ஒரு சமயம் சொன்னேன் சைவ சமயத்துல தேவாரம்பான ஒழுங்கா கேட்க மாட்டேங்கிறாங்க பாடி பாப்போமா அப்படின்னு சொன்னத்துல செய்யாதீங்க போய் கண்ணதாசன் அவ்வளவு ஒரு என்ன ஏழு நூலை என்னமோ எழுதினார் அதுக்கு என்னமோ பேரு சைவ சமயத்தின் உண்மையோ ஒரு ஏழு நூல் எழுதினார் அவர் ஆமா அப்படி எழுதினவர் எழுதிட்டார் செய்திருக்க வேண்டிய செய்து விட்டார் இல்லையா அந்த மாதிரி சுவாமி அந்த சமுதாயத்திலும் என்ன இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு போயிருக்க கூடும் இல்லையா என்றுதான் பெரியவர்கள்லாம் அப்படிதான் சொல்றாங்க அப்ப அங்க இருந்தபோது அவரு இடமில்லை நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் என்று தான் சொல்லுகிறார் தலம்பு ரூபம் மறந்தறியேன் அப்படின்னு சொல்றார் அங்க இருக்கும்போது இந்த நினைப்போடு தான் அவர் இருந்திருக்கிறார் என்றும் சொல்லுகிறார்கள் ஆனால் சுவாமி ஏழை திருத்தாண்டம்னு ஒரு பத்து பாட்டு பாடுறம் நல் தொங்கலாமி வீரட்டத்தானே வெள்ளேட்டினானை பொறியறவினேர்தியானை பொன்னிறத்தானே புகழ்தக்கானே அறிதற்கரிய தன்னை அரிய மங்கை அமர்ந்தான் தன்னை எரிகடிலத்தானே இறைவன் தன்னை நான் பண்டிகழ்ந்தவானே ஏழைய நான் பண்டிகைந்தவானே ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாறுன்னே வந்துடுத்து இல்லையா இதுக்கு ஏழை திருத்தாந்தம் அப்படின்னு அவர் பேர் வைத்திருக்கிறார் பக்தனாய்ப்பாட மாட்டேன் பரமரே பரமயோகி பட்டிதி என்னை நீக வேண்டாம் பத்தனாய் பாடவான பரமனே பரமயோஜி எத்தினால் பட்டிதீகே என்னை நீக வேண்டாம் புத்தனே முதல்வாதில்லை அம்பது நாடுகின்ற அத்தாம் நாடு காலம் அறிய ஒரு பகுதி பாடுகிற அடையாளம் இருந்தால் குண்டு வெடி பாரு அவன் போட்டு ஒரு பிகர் வருது அந்த சரி பண்ணி இவன்தான் இருக்கும் போலீசார் கண்டுபிடிச்சாங்க அதை கண்டுபிடிக்கூடிய கெட்டிக்கார்தான் நமது போலீஸுக்கு இருக்கிறது இந்திய நாட்டு போலீஸ் மிகவும் கெட்டிக்காரர்கள் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கிறார்கள் அப்படி அடையாள திருத்தாண்டகம் என்று ஒரு பகுதி பாரத அடையாளம் இருந்தா அவன் உருவம் சொல்றாசகத்தில் ஒரு பாட்டு வருது அத்தனாரீச்சர வடிவத்தை அது குறிப்பிடுகிறது தோலும் அப்படின்னு வருது தோல் யார் உடுத்திருப்ப சிவன் உடுத்திட்டு இருப்பான் துகிலும் துகில் என்பது பட்டாடை அது யார் உடுத்திருப்ப அம்பிகை குழையும் குழை என்பது ஆண்கள் போட்டுக்கிறோம் சுருள் தோடும் பெண்கள் போட்டுக்கிறோம் தோலும் துகிலும் சுழ குழையும் சுருள் தோடும் பால் நீரும் பால் நீரை பூசி கொண்டிருக்கிறது ஒரு வடிவம் அதெல்லாம் இதெல்லாம் வளர்ப்பாக உரியது பால் வெள்ளை நீரும் சுள்தோடும் பால் வெள்ளை நீரும் பசுச்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் கையில முத்தனை தூரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான் சிவன் இல்லையா அது இந்த முத்தளை சூரம் என்பது மூன்று தலையோடு திருமாலும் பிரம்மாவும் நான் ஒருவனே என்று காட்டத்தான் அப்படி வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று பட்டினத்தடிகள் சொல்ற பதினோராம் திருமுறையில பட்டினத்தடிகள் சொல்லுகிறோம் அது இந்த சித்தாந்திகள் என்று சொல்பவர்கள் திருசூலத்தை நினைத்தால் இன்னும் அந்த மும்மலம் அரும் என்று என் மொழி விளக்கம் அங்கே போவதற்கு எனக்கு அருகதை கிடையாது இல்லையா எனக்கு தெரியாத ஒன்றை நான் தெரிந்தது போல நான் சொல்லுவதற்கு தயாராக இல்லை நான் சொல்லவும் மாட்டேன் தெரியாததை தெரியாது தெரியவில்லை என்று சொல்லிவிடுவேன் அல்லவா தொடர தோரும் சுகிலும் சுடையும் குடையும் சுருந்தோடும் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிடியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே தொன்மை கோலங்கிற பழமையான கோலம் அதுதான் தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்து ஊராய் கோ தும்பி என்பது அதை பின்னால நான் ஒரு விஷயம் சொல்லுகிறேன் திருவடி திருத்தாண்டகம்னு ஒன்று பாடுற சாமி அது வரும்போது நான் உங்களுக்கு இதை நினைவூட்டுவேன் ஒண்ணு சந்திரனை மா கங்கை திரையால் மோதாமுடத்து இருத்துமே காமவேத கந்தருவம் விரும்புமே அபாவம் ஏந்து கையனே கனகமே நான் திறந்தோறும் ரேடியோ கேட்பேன் திறந்தோறும் காலையில எட்டரை மணிக்கு இந்த இசையரங்கம் ஒண்ணு வரும் அதுதான் எனக்கு ஒழிந்த நேரம் அது தவறாமல் கேட்பேன் ஏன் அப்படின்னு கேட்டா யாரும் எப்படி பாடுறான்னு தெரிஞ்சாத்தான் நாம ஒழுங்கா பாட முடியும் ஆட உடுத்திக்கிறதுக்கு இன்னொருத்த பார்த்துதானே நம்ம உடுத்திக்கிறோம் நம்ம சம்பாதிக்கிறோம் சொன்னா இன்னொருத்த சம்பாதிக்கிறத பார்த்துக்கிறோம் சம்பாதிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பான வழி இல்லையா அது நமக்கு வேண்டாம் அந்த வழியில நாம் சம்பாதிக்கவே வேண்டாம் அந்த சம்பாத்தியமும் நமக்கு வேண்டாம் அதனால வருகிற இன்பமும் நமக்கு வேண்டாம் இல்லையா நேர் வழியில் சம்பாதிப்போம் உண்மையான வழியில் சம்பாதிப்போம் ஆனா ஒரு நிலம் வாங்கினேன் இந்த நிலத்தை அளந்து கட்டுறதுக்கு எனக்கு நிலம் வாங்கி வழக்கம் இல்லை வீடு வாங்கினேன் பின்னால் அளந்து கட்டிக்கலான்னு ஒருத்தன் சொல்லிவிட்டான் அதை நான் கேட்டுவிட்டேன் கேட்டது தப்பு இல்லையா அளந்து கட்டி தான் வாங்கியிருக்கணும் இல்லையா வாங்கிவிட்டேன் பின்னால் அளந்து கட்டும்போது தப்பு வந்துடுச்சு ஒரு தடவை அளந்து விட்டு உனக்கு இந்த நிலம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டான் அடுத்த தடவை அதே ஆடு அறந்துட்டு உனக்கு இல்லை அப்புறம் என்னன்னு பண்ணி பரையும் விசாரிச்ச போது தப்பு இருக்கிறது தெரிஞ்சது பெரிய இருக்கட்டும் நான் அந்த அதிகாரியை எதிர்த்தோ அந்த நிறத்தை கையாண்டவனை அவனை எதிர்த்தோ வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இல்லையா ஆமாம் விட்டுட்டா அது நான் எதிர்த்து நின்னன்னு சொன்னா என் உயிருக்கே ஆபத்து அதனால உயிர் பெருசா இந்த நிலம் பெருசான்னு பார்த்தேன் உயிர்தான் பெருசா ஏடா என்னை எண்பத்தி மூணு வயசு வரலையும் பாட வைத்திருக்கிறான் அப்படின்னு பார்த்தா தேவாரம் பாடுவதற்குத்தான் வைத்திருக்கிறான் ஒரு மாசமாக கஞ்சிதான் சாப்பிட்டுக்கிட்டு கிடந்த ஆமா விழுந்தும் போட்ட மயக்காடிச்சு அப்பே நன்ம மருந்துகிறது சாப்பிட்டு நீ சாப்பிட்டுத்தான் வேணும் கஞ்சியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அவனால் பாடவே முடியாமல் போய்டும் நடக்கவே முடியாது அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்லிட்டோம் அப்புறம் எப்படியாவது சாப்பிடு சொன்னா அப்புறம் இப்போ கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஏன் பாட வச்சிருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டா தேவாரம்பாடத்தான் இப்போ கூட கந்த ஒரு மணி நேரம் பாடி வர்றேன் இங்கே ஒரு ஒரு மணி நேரம் பாடுறேன் முடியுமா எண்பத்தி வயசுல வாய் திறக்கவே முடியாதே ஆமா இப்ப மறுபடியும் திருவள்ளத்துல போய் ரெண்டு மணி நேரம் பாட போறேன் நானா பாடுறேன் கிடையாது நான் பாடேன்னு நினைக்கிறதே கிடையாது பாட்டு வித்தாலார் ஒருவர் பாடாதார் அவன் பாட்டு வைக்கிறான் அந்த தமிழ் என்னை பாட வைக்கிறோம் தெய்வ தமிழ் அல்லவா அது என் தொண்டையில் வரும்பொழுது ஒரு தனி தைரியத்தை கொடுக்கிறோம் அல்லவா ஆமாம் எம் கே தியாகராஜபகர் தமிழ் பாட்டு பாடினார் தேன் தேனா பாடிட்டு அவனைப் போல சினிமா பாட்டு இனிமே எவனும் பாட முடியாது இன்னைக்கும் கேட்கலாம் இல்லையா பியூ சின்னப்பான்னு ஒருத்தன் அவனும் அப்படித்தான் கே பி சுந்தராம்பாள் உங்களுக்கு தெரியும் எம் எம் தண்டபான தேசியர் உங்களுக்கு தெரியும் இவர்களெல்லாம் தமிழில் பாடித்தான் தன்னுடைய குரல் வளர்த்தையும் பெருக்கிக் கொண்டார்கள் தமிழர்களுடைய பெருமையையும் காப்பாற்றினார்கள் அல்லவா அவனுடைய விளைவுதான் தமிழ் சிச்சங்கம் எம் கே தியாகராஜபாத போய் அண்ணாமலை செட்டியார் கூப்பிட்டாரி தமிழ் இசை கொண்டாட போற நீ வரணும் அப்படின்னு கூப்பிட்டான் எம் கே தியாகராஜ பகாத மலையில் இருந்தார் அவரு கிட்டவே நெருங்க முடியாது ஆமா எனக்கு தெரியும் அவரை பார்க்கவே முடியாது எம் கே தியாகராஜபாத பார்க்கவே முடியாது ஆமா அப்படி ஒரு உயரத்தில் இருந்தவரை போய் கூப்பிட்டாரான் அண்ணாமலை சிட்டியார் அப்படியா சொன்னாலாம் நான் தமிழன் நான் பாடுவது தமிழ் தவறாமல் வருவேன் போங்கய்யா இனிமே நீங்க எங்க கொண்டாடினாலும் என்ன போடுங்க நான் வந்து விடுகிறேன் இந்த சொல்லு கிடைக்குமா ஆங்கிலேயன் அவருக்கு ஒரு பெரிய விருது கொடுக்க கூப்பிட்டான் எனக்கு தேவையில்லைன்ட்டு ஆமா மாத்தாங்க நான் இந்த விருதை வாங்குவதற்கு எனக்கு இஷ்டம் இல்லை தேவையில்லைன்னாராம் சொல்லுவானா சொல்ல முடியுமா அவன் அதையும் மீறி ஒரு இடத்தை கொடுத்தான் நாடு சுதந்திரம் பெறாதக்காக அதை வாங்கி ஒரு பள்ளிக்கூடத்தை எழுதி வச்சாரான் எம் கே தியாரி பாபு அல்லவா ஆம் நான் பாடவில்லை இந்த தமிழ் என்னை பாட வைக்கிறது அதுதான் உண்மை அடுத்தது போட்டி திருத்தாண்டகம் என்று ஒரு பகுதி அதுல கைலாய மலைக்கு மூணு பதிகம் பாடியிருக்காரு போட்டி திருத்தாண்டகம் ஆம் வீரட்டானுக்கு ஒரு பதிகம் பாடியிருக்க போற்றி போட்டி போட்டி என்று திருவாரூருக்கு ஒரு பதிகம் போற்றி பாடியிருக்காரு அதுல எண்ணி பார்த்தா 108 எட்டு போற்றி வரும் கரெக்டா நூத்தி எட்டு இப்ப அஷ்டோத்திர அர்ச்சனை என்று சொன்னா நூற்றி எட்டு மந்திரம் வரணும் அதில் அது அந்த பதியத்தில் தான் வரும் காட்சி எல்லாத்தையும் குறைச்சலாகவும் கூடுதலாகவும் வருகிறது அதைத்தான் இப்போவும் இந்த தமிழ் அர்ச்சனைன்னு சொல்கிறவங்க அந்த பதியத்தை எடுத்துக்கொண்டு செய்கிறார்கள் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தமிழை நாம் விரும்பினா எந்த அர்ச்சனை செய் அர்ச்சனை செய்கிறவங்கனா அர்ச்சனை செய்யறதுக்கு அவன் என்ன சொல்றாங்கிறத பத்தி இவனுக்கு கவலையா இல்லை சொல்றவனுக்கு தாங்க கவலையா இல்லை கொடுக்கறவனுக்கு தாங்க கவலையா அப்படிதான் நடக்குது கோயிலில் நான் பார்க்கறேன் இல்லையா ஆமா ஆனதுனால அது தமிழ்ல சொன்னான் வடமொழியில சொன்னான்னா வடமொழியில சொல்றவன் கூட தமிழ்ல எழுதி வச்சுக்கிட்டு தான் சொல்றான் ஓம் பவாய நமஹா அப்படிங்கிறத வட மொழியில் எழுதுறது தமிழ்மொழியில ஓம் பவாயிங்காய் எழுதப்படவில்லை போட்டிருக்காங்க அது தமிழ் எழுதுக்க சொல்லிட்டு போயிடலாமா இல்லையா சண்டைக்கார சண்டக்காரங்காரிலே விழுந்துடலாமே இல்லையா ஆமா அவனாவது நன்மை செய்வான் அப்படி வருது அதுல இப்போ அந்த போற்றி திருத்தாண்டகம் வேற்றாகி விண்ணாகி எனக்கு மிகவும் பிடிக்கும் கைலாய மலையை நான் நினைக்காத நாளே கிடையாது ஏழாயிரம் அடி வரலையும் போனேன் கைலாயம் மலையில் அதுக்கு மேலே என்னால் போக முடியல அதாவது திருக்கேதாரம் வரலையும் போனேன் ரோடெல்லாம் ஐஸ் ஒரு சொம்பு தண்ணி வெந்நியது பத்து ஒரு சொம்பு தண்ணி வாங்கி லெட்ரனுக்கும் அதுதான் பல்லு வெடிக்கிறதுக்கும் மூஞ்சி கழுவுறத்துக்குன்னு அதுதான் அப்படி கொடுக்குறான் அதிலே தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் கையெல்லாம் விதச்சி போது கை இப்படி மடங்க மாட்டேங்குது பார்த்தேன் நாம் பேசாமல் கீழே போயிடுவோம் இறங்கி இப்படியாக அதுக்கு மேலே போகிறதுக்கு எனக்கு எனக்கு தைரியம் இல்லை ஆமாம் புண்ணியம் கிடைச்சவங்களுக்கு போ ஆனால் கைலாய மலையை நான் நினைக்காத நாளே கிடையாது பாடாத நாளே கிடையாது ஆமா ஜபம் வரும்பொழுது ஆயிரத்தி எட்டு ஜபம்னு சொல்லும் பொழுது பஞ்சாற்றம் சொல்லும்போது முதலில் நான் நினைப்பது சிதம்பரத்தில் இருக்கிற இந்த பஞ்சாற்றம் பாருங்க ரகசியம் பஞ்சாற்றம் அது அதை நினைப்பேன் நடராஜ பெருமானை நினைப்பேன் சிவகாமி சுந்தரியை நினைப்பேன் ஆனந்த கூத்தனை நினைப்பேன் அப்புறம் கைலாயத்தை நினைப்பேன் ஆமா பஞ்சாட்சணம் ஆயிரத்தி எட்டு நான் சொல்ல தவறதே கிடையாது இரண்டாயிரத்தி எட்டு சொன்னேன் உள்ளன் தோய்ந்து சொன்னேனோ சொல்லலையோ நினைந்து சொன்னேனோ சொல்லலையோ நெருப்பை தெரிந்து தொட்டேனோ தெரு தெரியாமல் தொட்டேனோ தொட்டு விட்டேன் சுட்டு விட்டது அல்லவா ஆனா அதை தெரிந்தோ தெரியாமலோ பஞ்சாட்சரத்தை நான் சொல்லி விடுவேன் தவறவே மாட்டேன் ஆமா இன்னைக்கு கூட ஆயிரத்தி எட்டு சொல்லிவிட்டேன் பஸ்ல ஏக்காந்து கண்ணம் மூடிவிட்டேன் ஆயிரத்தெட்டு சொல்லி பார்த்தேன் மவுன் ரோடு வந்தது பஸ் ஆமா அந்த மாதிரி நாம நம்மளுடைய கடமை சொல்ல வேண்டியது கடன் பணி செய்து கிடப்பதே நீ ஒன்னும் கேட்காதரா அவன் கொடுப்பான்டா ஆமா இல்லையா தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை அல்லவா ஆம் என்பது ஆனால் அந்த போற்றி திருத்தாண்டகம் எனக்கு மிகவும் பிடித்தது அதனை இப்பொழுது பாடிக்காட்டுது आ रे के आ लरला रे नाला उत्तज ही विणनाई निंढाई बोती विलामे हाणल्ली कोंडाई बोती उत्तज ही உள்ளே ஒழித்தாய் போற்றி ஓவாத சட்டத்து ஒலியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நால்வேதமானாய் போற்றி காட்டாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலி மலையானே போற்றி போத்தி தொயிலாய் மலையில ஏறிட்டாரு இவன் பார்த்தான் என்னடா இந்த வயசுல ஏறானுடைய உடல் கீழே இருந்தது பதியம் பாடுவான் இங்க போயிட்டான் என்ன பண்றது அப்படின்னு நினைச்சான் இந்த வரலாறை தெய்வத்தேக்கிழா எழுதுகிறார் ஆமா தெய்வத்தேக்கிடாரு பெருமான் தான் இந்த வரலாறை எழுதுகிறார் நமக்கு அவர் செய்த புண்ணியம் கிடைக்குமா கிடைக்க கிடைக்காத என்று தெரிந்துதான் கிளமா கிடந்த அந்த கோயிலை ஒரு முதல் பூரா இடித்து எடுத்து விட்டு வேற முதல் போட்ட ஒரு கும்பாபிஷேயத்துக்கு ரெண்டு கும்பாபிஷயம் பண்ண மாதந்தோறும் முந்நூறு ரூபாய்க்கு ஒரு அபிஷேகம் பண்றேன் ரெண்டு சேக்கடார் கோயில் இருக்கு குண்டத்தூர் இதற்கு முன்னூறு ரூபாய் இதற்கு ரூபாய் நல்லூர் கோயில் ஒண்ணு நான் விட்டுருந்தேன்னா இன்னைக்கு குட்டிச்சவரு தான் இருக்கும் அதுக்கு ஒரு ரூபாய் செலவு பண்ணி பண்ணு அதுக்கு மாதந்தோறும் ஒரு முந்நூறு ரூபாய் அபிஷேகம் பண்றேன் அந்த புண்ணியம் எனக்கு கிடைத்தது அவ்வளவுதான் இந்த புண்ணியம் எனக்கு கிடைக்குது அதுக்காக ஒரு டிரஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சம் பணம் போட்டேன் என் நண்பர்கள்லாம் போட்டாங்க ரெண்டு ரூபாய் வந்து அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு இந்த கமிட்டியிலிருந்து இந்த பணத்தை வாங்கி பத்தொன்பது வருஷமா அந்த அபிஷேகம் பண்ணிட்டு அந்த சேக்கலா இருக்கும் ஏன் கிடைக்குமா பெரிய புராணம் கிடைத்திருக்கற நூல் ஆசா ஞான சம்பந்தம் சொன்னார் இந்த சைவங்கையில கிடைத்தது தப்பு இந்த பெரிய புராணம் அவரு அற்புதமான நூல் கைலை மலையில ஏறி நின்னார் அங்கே இருந்து ஒரு முனிவர் வந்தார் ஏ திருநாவுக்கரசரனே எங்கே போகிறாய் அப்படின்னு நான் கைலை மலைக்கு போறேன் அது ஒன்னால முடியுமா அப்படின்னு கேட்டார் உனக்கென்னையா இதை பத்தி கவலை சரி இவனு நம்ம ஜம்பம் பலிக்காது அப்படின்னு மறைவாக நின்றான் வெள்ளிலே நின்றான் வெண்ணிலே மறைந்தருள்புரி வேதநாயகனே கண்ணினால் திருக்க இலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் நயந்து தொழ அரு புரி என்றார் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தார் இவனை கைதை மலைக்கு ஏற சொன்னாண்டு போடும் பாக்கி பதியம் கிடைக்காது ஆயிரம் பதிகமும் என்னமோ அவர் பாடினார் என்று வரலாறு ஆராய்ச்சி ஆற படி இன்னைக்கு நமக்கு இருக்கிறது நானூறு பதிகம் தான் கிடைச்சிருக்கு நானூறுபதியமாவது நாம படிச்சு பார்ப்போமா சிவகாசியில ஒருத்தர் இந்த வரலாற்று முறையோடு போட்டிருக்கார் ஆழ்வார் திருநர்ல ஒருத்தர் அப்படி போட்டுக்கிட்டு இருக்கிறார் தருமூர மடத்துல ரெண்டு தடவை போட்டாங்க இத தேவார்த்த திருப்பனந்தாழ் மடத்துல எத்தனையோ தடவை போட்டாங்க அல்லவா அன்றைக்கும் இன்றைக்கும் யாரோ அதனை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள் காரணம் அதில் உள்ள தெய்வீகம் அல்லவா அப்பதான் இந்த திருத்தாண்டகம் பாடுறது மூணு பதியும் பாடுறார் முப்பது பதி முப்பது பாட்டு பாடுறவர்களையும் கடவுள் பொறுத்துக்கிட்டே இருந்தான் திருநாவுக்கரசனே இந்த ஏரியில் மூழ்கு அதுதான் இந்த மான சரோருவம் என்று சொல்லுகிறார்கள் அதுல மூழ்கப்பா ஒரு கைலாயத்தை காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னானா அத நம்பினார் இவர் நம்பினார் ஆமா நம்பின்தான் நமக்கு நன்மை இல்லையா ஆமா மூழ்கினார் எழுந்தார் திருவையாத் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன அது பார்க்க முடியாது கிடைக்காது அது Continue. I am my mother, my mother, my mother, my mother, my mother. கண்டேன் அவர் இருப்பதும் கண்டறியாத கண்டேன் அப்படின்னு அது மாத்திரம் இல்லாமல் அந்த திருவையாத்தில் ஒரு திருவருத்த பதிகம் பாடுறார் அவனுடைய கடலை சிந்திக்க முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டார் அப்படி மீறி நீ சிந்தித்தேயானால் என்னென்ன உனக்கு கிடைக்கும் அப்படின்னு எழுதுற யாரு அப்பர்சாமி சிந்திப்பறியன ஐயாரு அடித்தனமே சிந்திப்பறியன அது முடியாது சிந்திப்பவர்க்கு அதையும் மீறி சிந்திப்பவர்க்கு சிந்திப்பறியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன முத்தி கொடுப்பனின்ற படவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்தி பிறையணிந்து ஐயா ஆடும் ஐயாறும் அடித்தலனை முடியாதுன்னு சொன்னவர் அவரை முடியும்னு எப்படி சொல்றாரு இல்லையா சந்திரனுக்கு போக முடியாது சந்திரன்கிட்டே யாரும் நெருங்க முடியாது போயிட்டு வந்துட்டேன்னு போயிட்டு வந்தவன் சும்மா கூட போகலயே ஒரு முப்பது கார்டையும் வாங்கிட்டு போனான் திரும்பி உண்டாந்த ஆயிரம் கிழக்கில் வித்துவிட்டான் இல்லையா அப்படின்னு நம்ம பாக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அற்புதமான போற்றி திருத்தாண்டகம் என்று ஐந்து திருப்பதிகங்களை அது கொண்டிருக்கிறது கிடைத்தற்கரிய பதிகங்கள் என்று நாம் எண்ணிக்கொள்வோம் எனக்கு நேரம் கிடைப்பு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஒரு மாதமாக எங்கேயும் நிகழ்ச்சிக்கு போகிறதில்லை போகக்கூடாதுன்னு மருத்துவ சொல்ட்டர் வயசில் உங்க தொந்தரவு இருக்கு நீ எங்கேயும் பாடப் போக ஒரு மாதமா எங்கேயும் போகிறதில்லை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவாரம் படிக்கிறது தான் எனக்கு வேலை என் தேவாரம் படிக்கிற புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா திருயான் சமுந்திர தேவாரம் எத்தனை தடவை திருப்பி திருப்பி படித்திருக்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன் திருநாவுக்கர் தேவாரம் எத்தனை தடவை பாட்டை படிச்சிருக்கேன் அவ்வளோதான் படித்து உருக தெரியல அழ தெரியல நெருப்பை தொட்டிருக்கேன் அவ்வளோதான் இல்லையா ஆம் ஐசூருமும் நம்மளால உண்டாக்க முடியாது அதுக்குள்ள இருந்ததை ஜில்லிப்பா அனுபவிக்க முடியும் இல்லையா நம்மளால அதுக்கு விடுவா முடியாது நெருப்பு வைந்த சாம்பாரை சாப்பிட முடியும் சோறு தீங்க முடியும் அது கூட முடியாது அல்லவா என்ற நிலையில தான் நான் இருக்கிறேன் ஆனா ஆண்டவனு சொல்லிவிடுவேன் உன் அருளை நினைக்க எனக்கு தெரியாதப்பா உன் பேரருடைய நினைக்க எனக்கு தெரியாது உன் பேரடை பார்க்க எனக்கு தெரியாது ஆம் ஆனா உன்னுடைய புகழை நான் என்னுடைய வாய் சொல்லிக் கொண்டே இருக்கும் அவ்வளவுதான் என்று நான் படித்து கொண்டே இருப்பேன் ஒரு நாளைக்கு பத்து பதியும் பிடிக்கிறனா இருபது பதியும் பிடிக்கிறனா அப்படின்னு எனக்கு தெரியாது படிக்கிட்டே இருப்பேன் நான் பாட்டு நேரம் வந்துதா முடியுது அல்லவா அப்படி திருவடி திருத்தாண்டகம் என்று ஒன்று பாடுகிறார் சுவாமி ஆண்டவனுடைய திருவடி எவ்வளவு உயர்ந்தது என்று இந்த திருப்பதியத்தில் அவர் சொல்லுகிறார் இதனுடைய விளக்கம்தான் வல்லற்பெருமானுடைய திருவடி புகழ்ச்சி என்று நான் எண்ணுகிறேன் வல்லற்பெருமானுடைய பா பாடல்களை நன்றாக படித்தவர்கள் யாராவது இருந்தால் என் மாதிரி வருத்தப்படாதீங்க இந்த திருவடி புகழ்ச்சி என்பதை கூட நான் டேப்ல பாடியிருக்கேன் அறுபத்தி நாலு வரியோ என்னமோ வட சொல்லு வருகிறது தாக்கி ஏனைய தமிழ்ல வருகிறது இதனுடைய விளக்கம் தானோ அது என்று நான் எண்ணுகிறேன் நால்வர் வழியில வந்தவர்தான் வள்ளற் பெருமா ஆமா இல்லையா திரிஞான சம்பந்த அவர் குருவாக கொண்டிருக்கிறார் நான் கூட நால்வர் தமிழை பாடுகிறேனே தவிர எனக்கு திருஞான சம்பந்த மிகுந்த ஈடுபாடு அதனாலதான் நான் மதுரை மடத்தில் நான் உபதேசம் கேட்டுக்கிட்டேன் மதுரை திருஞான சம்பந்த ஆதி நம்ம இருக்கவா அங்க உபதேசம் கேட்டுக்கிட்டேன் சிவபூச எடுத்துக்கிட்டேன் ஏன் திருஞான சம்பந்தர் தான் இந்த சமயத்தை காப்பாற்றி விட்டார் திருஞான சம்பந்தர் இல்லைன்னா போயிருக்கும் மூழ்கி இருப்பான்கள் ஏழாவது நூற்றாண்டோடு முற்றுப்புள்ளி வச்சிருப்பான் சிவநெறிக்கு ஒன்று இருந்திருக்காது இசை கூட இருந்திருக்காது வேற்று இசையில பாடுவது தவறு என்று சொன்னார்கள் இசை காம உண்டாக்கும் என்று சொன்னார்கள் திருஞான சொன்னாரே இல்லை இசை வந்து தெய்வ வளர்க்கும் அன்பு நெறியை வளர்க்கும் அப்படின்னு ியா ஆனால்தான் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு நல்லிசை ஞான சம்பந்தன் என்றெல்லாம் சொன்னார் இசையில பாடியவர் அவர் அவருக்கு பால் கொடுத்து சிவஞானத்தை கொடுத்து பொக்குண்ணத்துல கொடுத்தான் பொற்றாவம் கொடுத்தான் முத்து கொடுத்தான் முத்துக்குடை கொடுத்தான் கடைசியாக தன்னுடைய திருவடியையும் கொடுத்தான் தவழ்பாட்டை அப்படி விரும்பி கேட்டான் சிவன் அன்றும் கேட்டான் இன்றும் கேட்கிறான் எங்கையோ ஒருத்தம் பாடிட்டு இருக்கிறான் இல்லையா ஆமாம் அது நடக்குது பார்த்தீங்களா யாருடைய ஆதரவும் இல்லாமல் செய்கிறான் இப்ப நான் இருக்கேன் தினந்தோறும் கோயிலுக்கு போய் அஞ்சு பதியும் ஆறு பதியும் சொல்றேன் யாரும் என்ன சொல்லுன்னு சொல்லலையே நாவுக்கரசர் தான் சொன்னார் அளப்பில கீதம் சொன்னார் கடிகல் காலம் அவரோடு மாறேன் அவர் சொன்னதன் நம்புறேன் தினந்தோறும் கோயிலுக்கு போறேன் அஞ்சு புதிய ஆறு புதிய பாடுவேன் தவறதே கிடையாது விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினில் பதித்தி துளக்கில் நன் மலர் தூயவின் ஏறலாகும் விளக்கிட்டார் வேறு மெய்நெறி ஞானமாகும் அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிநாங்க வருளுமாறு அவனுடைய அருள் கிடைப்பதற்கு அவனுக்கு பாடுவதான் சரி சொன்னார்கள் என்னை இந்த நெறியில் இடுத்து விட்டவர் அருணந்தி தம்பிரான் என்று காசு மடத்து தலைவர் பொன்போல ஒரு சாரியிடம் இருக்கிறதா உனக்கு நீ தேவாரம் பாடு தேவாரம் பாடு வேலையை விட்டுவிடு வேண்டாம் தேவாரம் பாடு தேவாரத்துக்குத்தான் நீ இருக்கிறாய் என்று என்னை திருப்பி விட்ட மகான் கோயில்ல போய் தனம் பாடுன்னு சொன்னார் அன்றும் செய்கிறேன் செய்கிறேன் இன்னைக்கு கூட கந்த கோட்டத்துல சிவலிங்கத்தை போய் உட்கார்ந்து மூணு பதியம் சொன்னேன் ஏன் அந்த ஒரு மணி நேரம் பாடணும் இங்க பாடணும் திருவலம் வேற போகணும் அதனால மூணு பதியத்தோடு குறைத்து கொண்டு விட்டேன் உடல் கொஞ்சம் நோயுற்றாலும் சந்தோஷமா இருக்க அமைதியா இருக்க இதை விட வேற என்ன வேணும் அமைதியாக என்னுடைய வாழ்வை நான் நடத்துகிறேன்னு சொன்னால் இதை வேற என்ன வேணும் இல்லையா அமைதியை கொடுக்கிறான் எனக்கு அவனுடைய கருணை வாழ்க என்று நான் வாழ்த்து விடுவேன் அப்படி அவனுடைய திருவடியையும் நான் சிந்திப்பேன் இந்த திருவடி திருத்தாண்டகம் அதற்கு உறுதுணை செய்கிறது அதனால் வாய் நாள் சொல்ல எனக்கு இஷ்டமில்லை சொல்லவும் கூடாது அந்த பதிகத்தை நீங்கள் படித்து பாருங்கள் ஒரு தடவைக்கு படித்து பாருங்கள் அந்த திருவடியை அவன் எப்படி சிந்திக்க சொல்லுகிறார் அவர் என்பதையும் நீங்கள் எண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் இல்லையா ஆமா தயிரை போட்டு கடைஞ்சுக்கிட்டே இருந்தா வெண்ண வருது விரையில் தீனன் பாலிற்படு நெய் போல் மறையன் என்று மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு முருக வாங்கி கடைய அதை படிக்க படிக்க நமக்கு ஒரு தெளிவு வரும் ஓஹோ அவனுடைய திருவடியை இப்படித்தான் நினைக்க வேண்டும் போல இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தோணும் அப்படி தோணுகிறதே நீங்கள் செய்து விடுங்கள் ஜென்மாவனுடைய பிராப்தி உங்களுக்கு கிடைக்கும் நான் அதனை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆம் இதை வாயினால நான் சொல்லுவதற்கு நான் விரும்பவில்லை அதை முடிந்த அளவு நான் செய்து விடுகிறேன் அந்த திருவடியை நான் சிந்திக்கிறேன் வந்திக்கிறேன் என்று சொல்லி நான் விட்டுவிடுகிறேன் அந்த திருவடி திருத்தாண்டகத்தில் ஒரு பாட்டு அரவணையான் சிந்தித்து அறத்தும் அடி அருமறையான் சென்னிக்கு அணியாமடி சரவணத்தான் கைதொழுது சாரும் அடி சார்ந்தார்க்கு எல்லாம் சரணாங் அடி பரவுவார் பாவம் பறைக்கும் அடி கணங்களும் பாடும் அடி திரை பெண் கடில நாடன் நடி திரு வீரட்டானத்தையும் செல்வம் நடி ஆன பாடியிருக்கிறார்கள் நான் என்ன பண்ண பாடும்போது எடுத்து பதம் பிரிச்சு எழுதி அந்த எழுதினதைத்தான் நான் பாடுவேன் தான் ஒழுங்காக பாடம் அது உங்களுக்கு தெரியும் தானே அப்படி வீட்டில் உட்கார்ந்து எழுதி என்ன சொல்ற இந்த ஊர்ல இருக்கிற சிவனை போய் கும்பிட்டால் கைலாயநாதனை காணலாமே அந்த ஊர்ல இருக்கிற போய் சிவனை கும்பிட்டால் கைலாயநாதனையை காணலாமே அந்த ஊர்ல போய் கும்பிட்டால் கைலாயநாதனையை காணலாமே அப்படின்னு வந்துடும் அப்ப நான் நினைச்சேன் இந்த கஷேத்திர கோவில குண்டத்தூரை சொல்லலையே அப்ப குந்தத்தூர்ல நம்ம நம்ம தினந்தோறும் நாம சாமியை கும்பிட்டு அப்ப கைதாய நான் வரமாட்டானோ நான் எழுதின என்னுடைய சித்தறிவு என்னுடைய அறிவின்மை அப்படி நினைச்சேன் கடைசி பாட்டுல என்ன எழுதுறார் சுவாமி எல்லா ஊரையும் எழுதிபட்டு எட்டானத்தும் சிவனை காணலாமே எத்தானத்தும் கைலாயநாதனையே காணலாமே என்ன பொருள் எந்த ஊராக இருந்தாலும் சிவன் கோயில கும்பிட்டுன்னா அங்க கைலாயநாதன் வருவான் அப்படின்னு எழுதுற ஆஹாஹா இப்படி ஒரு சொல்லா ராஜா ரவிவர்மான் சொல்லி ஒரு திருவனந்தபுரத்தில் இருந்த அவன் சிறந்த ஓவியக்காரன் அந்த காலத்துல சிறந்த ஓவியம் ராஜா ரவி வருமா அப்படின்னு சொல்லுவாங்க ராஜா ஆனதுனால ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போனான் குதிரை மேலே ஏறி உட்கார்ந்தவுடனே குதிரையை சவுக்கால ஒரு அடி அடிச்சான் பறந்துடுது குதிரை ஓட்டம்னா கேட்கணுமா அப்படி போயிட்டு இருக்கு இவன் மேலே உட்கார்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கான் போயிட்டே இருக்கிற ஒருவன் எத்தனையோ மைல் ஓடுனத்துக்கு அப்புறமா அப்படின்னு ஒரு கனப்பு சத்தம் கேட்டு என்னடா இந்த நடுக்காட்டுல என்னடா கனப்பு சத்தம் திரும்பி பார்த்தான் தன்னுடைய அருமை நாய் பின்னால உடைய தன்னுடைய அருமை நாய் பின்னால உடாந்துகிட்டு இருதிரைய நிறுத்தணும் நிறுத்தினா கீழே இறந்து எங்க தடவி கொடுத்து நீ வருகிறாய் என்று எனக்கு தெரியாதடா தெரிந்திருந்தா நான் இவ்வளவு வேகமாக இந்த குதிரையை ஓட்டி இருக்க மாட்டேனே குதிரை ஓட்டத்துக்கு நாய் ஓட்டம் எங்கே என்று எண்ணினான் வீட்டுக்கு போனா பலகை எடுத்து வச்சான் இந்த அருமை நாயை அப்படியே எழுதணும்னு நினைச்சான் எழுதுனா நாயை பூரா எழுதிபட்டான் ஆனா அந்த குதிரையில உட்காந்து அவன் பின்னால பார்த்தான் பாருங்க அது நா இந்த நுங்கும் நுறையுமாக இந்த தண்ணீர் சொட்டி விட்டு இருந்தது அதை பார்த்தான் அவன் ஆஹா அந்த உருவத்தை தான் அவன் எழுத நினைத்தான் நுங்கும் நுரையுமாக எழுதுறதை எழுதி பார்த்தான் சரியாக வரல ஒரு தடவை எழுதுனா அழிச்சிட்டான் மறுதடவை எழுதுனா அழிச்சிட்டோம் மறுதடவை எழுதுனா அந்த மாதிரி இல்லை அழிச்சு விட்டோம் இந்த ப்ரஷை கிட்ட இருக்கிற தண்ணியில் அப்படி அப்படியே அலம்புனதும் அப்படி அடித்து எடுத்து விட்டு ஒரு சித்திரக்காரனா அப்படின்னு கீழே அடித்தேன் இது துள்ளி போய் அந்த நாக்கு அந்த நாயினுடைய நாக்கில் பட்டு தண்ணி தொட்டுச்சு அதுதான் அந்த குதிரையிலிருந்து அவன் பார்த்த பார்வை சொன்னானா நான் பெரிய சித்திரக்காரன் சொல்லி ஈர்மாந்தேன் எனக்கு மேல ஒரு சித்திரக்காரன் இருக்க அவன் ஒரு சேரும் எண்பத்தி நூன்று நான்கு நூறாயிரம் ஏவுனி வேதத்தை படைக்கிற சித்திரக்காரன் அவன் அவன் சித்திரத்துக்கு என்னுடைய சித்திரம் ஈடாகுமா சொட்டுகிறதே எனக்கு மேல ஒரு சித்திரக்காரன் இருக்கிறான் அவன் தான் உண்மையான சித்திரக்காரன் என்று சொன்னானாம் இந்த ராஜா ரவிவர்மா ஆமா ஆனதுனாலே திருஞான் போல நான் பாட முடியுமா திருநாவுக்கரசர் மார்ப நான் பாட முடியுமா சுந்தரபான் பாட முடியுமா ஏதோ கொஞ்சம் பாடுவோம் அவ்ள அதனை கடவுள் ஏற்றுக்கொண்டு என்பது ஆக இந்த கஷேத்திர கோவையில அப்படி ஒரு அற்புதமான சொல்லை எத்தானத்தும் கைலாயநாதனையே காணலாமே அதுல குண்டத்தூரும் அடங்கும் கோவூரும் அடங்கும் கந்தசாமி கோயிலும் அடங்கும் பட்டனம் அடங்கும் எத்தானத்தும் டபூர்வமான சொல் கிடைக்குமாடி கோடியா கொட்டி வைத்தான் கிடைக்க ள்ளி தேவன்குடி சிராப்பள்ளி தெங்கூர் குளிரறைப்பள்ளி வீரட்டம் போகரணம் கோடிகாவும் முல்லைப்புறவம் முருகன்பூண்டி முழையூர் பழையாறை சத்திமுற்றம் கல்லில் திகழ்ச்சிய காலத்தையும் கைலாயநாதனையே காணலாமே பாட்டு எழுத விட்டு பரவாயில்லை கருத்தையாவது சொன்னேனே என்று சொல்லுகிறார் பலவகை திருத்தாண்டகம் ஒன்னு சொல்றார் அதுல ஒரு அற்புதமான கருத்து சொல்றார் தந்தை யார் யாரா தந்தை இந்த பிறவியில இவன் தந்த போன தினமாவில பசுமாடா இருந்த அப்போ ஒரு தந்தை அதுக்கு முந்தின பிறவியில எலியா இருந்த அப்போ ஒரு தந்தை அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ பின்னை எத்தனை எத்தனை பெண்டிரோ பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ என்று பாடினார் பட்டினத்து சுவாமிகள் அல்லவா ஒவ்வொரு பிறவிலேயும் ஒவ்வொரு தந்தை ஒவ்வொரு தாய் ஒவ்வொரு மனைவி அப்படி ஒரு உடன் பிறந்தார் அல்லவா சொல்றாரு தந்தையார் தாயார் உடன் பிறந்தார் தாரம் யார் புத்திரார் யார் தான் தாம் யாரே நீ யாருன்னு எண்ணி பார்த்தியாடா ஆத்ம விசாரணை மாயமா இதற்கு ஏதும் மகிழ வேண்டாம் இதற்கு ஏதும் மகிழ வேண்டாம் சிந்தையீர் இதெல்லாம் விட்டுட்டு ஓடிப்போன்னு அவர் சொல்லல கடைசியில் ஒரு சிந்தையிர் ஏ அறிவுடையவனே உமக்கு ஒன்று சொல்ல கேள்மின் திகழ்மதியும் வாடரமும் கிழக்கும் சென்னி எந்தார் திருநாமம் நமச்சிவாய என்று இழுவார்க்கு இரண்டு நேரத்தில் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லடா இது போரும் இந்த சிந்தையெல்லாம் உனக்கு வேண்டாமடா உன்னை போட்டு அலட்டி கொள்ளாதே வாழ்வை பால்படுத்தி கொள்ளாதே கிடைக்காது கிடைத்தற்கரிய மனித மனித பிறவி அல்லமா அதை கெடுத்து விடாதே என்று வருத்தப்பட்டு அவரு எழுதுகிற திருப்பதியும் இதுல இருக்கிறது சிதம்பரத்துல இந்த பாட்டை பாடப்பட மாட்டாங்க எங்களை ஏ பாடினா இந்த பாட்டை ஏயா பாடுற ஏயா பாடுற இந்த பாட்டை அப்படிமா ஏன் தந்தையார் ராயார் சார்மா வந்தவரு வந்தவாரு எங்கன்னே போமாறு ஏதோனு வருது பாருங்க இதை பாடாதேம்மா ஆமா ஒரு நாடு வாழ்வாவது மாயம் மண்ணாவது தின்னமுன்னு ஒரு இடத்துல பாடிப்பிட்டேன் பிடிச்சுக்கிட்டான் என்ன இந்த பாடம் தான் அவங்க தெரியுமா இதுக்கு தான் உங்களை கூப்பிட்டமா வாழ்வாவது மாயம்னு பாடுறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன் நாங்க அப்படின்னு விட்டான் நான் என்ன பண்ணுவேன் பாடினது தவறுன்னு ஒத்துக்கிட்டு தவறுன்னு ஒத்துக்கலன்னா காசு கொடுக்க மாட்டாங்க ரெண்டு தொட்டு கொடுக்கறதும் கொடுக்க மாட்டான் விட்டுட்டேன் சிதம்பரத்தில் ரெண்டு உத்தவம் நடைபெறும் இந்த பாட்டை பாடிட்டே இருந்தது தெருவில் தெருவில் தமிழை வளர்த்தவன் தேவார போதுவார் தானே எவன் வந்து தமிழ்ல தமிழ்ல பேசினான் தெருவில் ஆமா நான் இன்னைக்கு ரெடி தெருவுக்கு போவான் தெருவெல்லாம் தமிழ் உழைக்கும் செழிக்க செய்வேன் சேமமுறை வேண்டுமெனில் அப்படின்னு சொன்னார் பாரதிய தமிழை தெருவில் பாடுறவன் நாங்க தான் வேற எவனும் கிடையாது ஆமா இன்னைக்கும் என்னைக்கும் ஆமா